ஆன்லைன்ல வந்த கேள்விகள் சாராயக்கடையில் வேலை பார்ப்பில் நோன்பு திறக்கலாமா ஹராம் கூடாது நான் ஒரு முறை நமதுல சொல்லலா கனவில் கண்டேன்லாதானா நீங்க பெருமாநா சொல்லலா கனவுல பார்த்தீங்கறது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு அதை ரசூல்லாதான் அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க வேண்டாம் மர்ம உறுப்பை தொட்டு விட்டால் உதவு ஆமா நல்லது அதாவது அப்படி தொட்டுட்டா மறுபடியும் உதவி செய்யறது ஏற்றமான திறந்தது என்னுடைய பெற்றோர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றாத நிலையில் என்னுடைய ஹஜ்ஜை நான் நிறைவேற்றலாமா தப்பு கிடையாது பெற்றோர் அஜி செய்யாட்டா பில்ல அஜி செய்யக்கூடாது அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது தாராளமா செய்யலாம் என்னுடைய நண்பர் இந்து மதத்திலிருந்து தற்போது முஸ்லீம் ஆகிவிட்டார் அவருடைய குடும்பத்தினருக்கு எப்படி தாவா செய்வதை தொடங்க வேண்டும் அவரு குடும்பத்துக்கு தாவா செய்யறதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லணும் வீட்டில் உட்காந்து அம்மா அப்பா பாக்குற மாதிரி பகிரங்கமா குரான் ஓதணும் வாய்ப்பு இருந்தா பகிரங்கமா தொழணும் அவர் எல்லாவற்றையும் விட அவர் முஸ்லீம் ஆவதற்கு முன்னால் இருந்ததை விட தன்னுடைய தாய தந்தையின் மீது அதிகமான மரியாதையும் கண்ணியமும் செலுத்தி அவர்கள் பணிவிட செஞ்சு அவங்க பாக்கணும் தன் மகன் ஏதோ நல்ல மாற்றம் வந்திருக்குதுன்னு சொல்லி அப்ப அவங்க கேட்பாங்க என்னென்ன அதனுடைய காரத்தை சொல்லும்பொழுது இருஷால்தான் அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் கொடுத்து வாய்ப்பு இருக்குதான் மேட்ரிமோனியல் வெப்சைட்டில் முஸ்லீம் பெண்கள் தங்களது போட்டோக்களை பப்ளிக்கா பார்ப்பதற்கு வெளியில பெரிய ஹராம் பெரிய ஹராம் முஸ்லீம்கள் வந்து மேட்ரிமோனியல்ல வந்து தங்களுடைய போட்டோ வெளியிடுறது பேஸ்புக்ல தங்களுடைய போட்டோக்கள் வெளியிடுறது இதெல்லாம் பெரும்பாவம் பெரும் ஹராம் முடிஞ்ச வரலாம் முஸ்லீம் பெண்கள் பயன்படுத்துறதையும் அவாய்ட் பண்ணணும் முஸ்லீம் பெண்களுக்கு தேவையே இல்லை அப்படியே நிர்பந்தமான நிலை இல்ல நான் நல்ல தாவா செய்ய போற என்ன கண்ட்ரோல் பள்ளிவாசல் வாடகைக்கு என்னுடைய ஜகாத்து மணத்தை கொடுக்கலாமா கூடாது வாடகை வாடகை கொடுக்குறான் பள்ளிவாசல் வாடகையை பள்ளிவாசல் இடத்தை மிஸ்யூஸ் பண்றதுல ரொம்ப மாசால அல்வா சாப்பிடுற மாதிரி அதனால இதெல்லாம் பெரிய பாவங்க பள்ளிவாசல் இடத்த வந்து வாடகை கொடுக்காம இருக்கிறது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வாடகை கொடுக்காம இருக்குது வாடகை கேட்டா நோட்டீஸ் அனுப்புறது வக்கீல் நோட்டீஸ் நம்ம மக்கா பள்ளி முதல் கடை ஒன்றரை வருஷமா வாடகை கொடுத்தாச்சு நோட்டீஸ் அனுப்பிட்டு இருக்காரு பள்ளி வாடகை தராமல் இந்த வாசலில் உள்ள புக்கு கடைக்காரர் எதுக்குன்னு சொன்னா இந்த மாதிரி அதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க அங்க போய் சாமான என்கரேஜ் பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து அல்லாடிய மார்க்கத்துக்கே செய்யக்கூடிய பெரிய துரோகம் பள்ளிவாசல் நடைமுறைப்படுத்தணும் பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணணும் வாடகை குடியிருக்கிறவங்க ஒழுங்காக வாடகை தரணும் ஒழுங்கா இருந்தாலும் பள்ளியாசல் நிர்வாகம் ஒழுங்காக நடக்கும் வாடகை கொடுக்காம பள்ளிவாசலுக்கு வாடகை கொடுக்காம வாடகை ஏத்துனா ஒத்துக்காம மற்ற இடங்கள்ல ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பள்ளிவாசலுக்கு ரெண்டாயிரத்துல மூவாயிரம் வாடகை ஏன்னா நம்மளுக்கு இயல்பாகவே இரண்டக பள்ளிவாசல் இடம் தானே கம்மி வாடகைக்கு போயிடலாம் அப்படி இருக்கிறது அதையும் ஒன்ற வருஷம் ஒரு வருஷம் தர நம்ம கேட்டா வக்கீல் நோட்டி இதெல்லாம் எவ்வளவு பெரிய தனியாக இதெல்லாம் அதனால அல்ல பயந்துக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கு ஆண்களுக்கு தங்கள் மனைவி இறந்து விட்டால் மன நிம்மதிக்காக மற்றும் பல தேவைகளை பெண்களுக்கு கேள்வி வந்துருக்கு தேவைகளை இன்னொரு மனைவி தேவைப்படும் என்று உறுதியாக கூறினீர்களே ஹஜரத் இதே பெண்களுக்கு ஏன் தோன்றுவதில்லை என் கணவரே உலகம் என்று இருக்கும் பெண் விதவியாகிவிட்டால் அந்த பெண்ணும் அடுத்த கணவரையும் சீக்கிரம் தேடிக் கொள்வதில்லை உறவினர்களும் இதற்கு முயற்சி செய்ய விரும்புவதில்லை ஐம்பது ஐம்பத்தி வயது பெண்ணிற்கு இப்படி தோன்றுமா பிள்ளைகள் இதற்கு முயல்வார்களா ஏன் பெண்களுக்கு மட்டும் மனம் பெண்களான எங்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே ஏன் உலகம் அப்படின்னு கணவனே கண்கண்டு தெய்வம் கல்லானாலும் புருஷன் இதெல்லாம் காசினுடைய பழக்கம் இப்ப என்ன கல்லானாலும் கணவன் புல்லானாலும் போய் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அவன் அடிச்சாந்து அவன்தான் புருஷன் இது பெண்களுடைய பழகின இது இந்த பழகினத்தை உடை தெரிய அல்ல ஒரு கணவன் குடிச்சுக்கொண்டு பொம்பளை போட்டு அடிக்கிறான் தான் நீங்க தாராளமாக மார்க்க அனுமதிக்கு உங்களுக்கு அந்த மாதிரி குடிகால புருஷனோட காலமுறை கிடையாது அவசரப்பட அவசியம் கிடையாது அதனால இது வந்து பெண்களுக்கே இப்படி மணல் இருக்குதுன்னா உங்களுடைய மணல உங்களுடைய பலகனை மாத்திக்க அஸ்லாம் வலைக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் நான் ஒரு நிக்காவுக்கு சென்றிருந்தேன் அந்த நிக்கா பெண் வீட்டார் எழுபத்தாயிரம் எழுதி இருக்கிறார்கள் மாப்பிள்ளைக்கு மூன்று பெண் தங்கணங்கள் அதிகம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதே போன நிக்கா பதிவட்டை குறிப்பிடலாமா இது ஜமாத்தார்கள் அனுமதிக்கலாமா இது அதிகாலை டிவியில் தயவுசெய்து தெளிவுபடுத்தும் நாங்கள் போன் போட்டால் லயம் கிடைக்கவில்லை அதுக்கு நான் என்ன பண்றது அதாவது இது ராமநாதபுரத்தில் கிராமத்தில் பெரும்பாலான ஊர்களாவது வரரசனை எவ்வளோன்னு எழுதிட்டு அந்த வரரசனை பத்து பர்சன்ட் கமிஷன் அந்த கமிஷன் தான் பள்ளியாசல் சம்பளம் வரதலை பத்தி பேச முடியுமா வசூல் பண்ணி தர உங்க ஊர்ல ஒரு லாட் கட்டி பிராத்தல் விடுங்க உங்கள பள்ளிவாசலுக்கு நிர்வாகம் பண்ணல் விட்டு விவசாயி சம்பாதிக்கிறீங்க பள்ளிவாசலுக்கு தப்பே கிடையாது அதை விட கமிஷன் கேட்கறது அப்படி பணம் பல்வேறு நிர்வாகம் செய்ய முடியாது விடுதி நடத்தி வசூல் பண்ணி அதை பள்ளியாசி கிடையாது இதை விட தப்பு கிடையாது ஒண்ணுதான் அதனால சகோதரர்களே பெரும் பாவம் இது இதை அந்த ஜமாத்தார்கள் முஸ்லிம் மக்கள் வன்மையா கண்டிச்சு இந்த நிலையை மாற்ற பார்க்கணும் அப்படி மாற்ற முடியாட்டா அந்த நிர்வாகில தூக்கி எறிஞ்சுட்டு நல்ல இறைச்சம நிர்வாகிகள் கொண்டு வைக்கணும் அல்லா அபுல்லாலு எந்த விஷயம் பேசணும் எந்த விஷயம் கேட்டமோ அதன்படி அமல்சி ஒரு தோப்பிக்கு தந்தரல்